அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று ரைட் சகோதரர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஆகாய விமானத்தை கண்டுபிடித்த ரை சகோதரர்கள் ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர் பல அறிவியல் அறிஞர்கள் பொறியியல் தலைமை வகித்தவர் குறித்து பேசுவார் என்று அறிவித்தார் வில்பர் இருந்து ஒரு தவறு நேர்ந்தது என் தம்பி ஆர்வல் ரைட் தான் நன்றாக சொற்பொழிவாற்றல் தெரிந்தவன் எனக்கு பேச தெரியாது என்று கூறி அமர்ந்து விட்டார் தலைமை வகித்தவர் ஆர்வல் அழைத்து பேசும்படி கூறினார் அவர் ஒளிப்பெருக்கு முன் வந்து என் அண்ணன் வில்பர் ரைட் அற்புதமாக பேசி பின் நான் பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று கூறி அமர்ந்து விட்டார் நன்றி